அது மனு அனு வணுவனையோ மு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 ثم عرضهم على الملائكه فيقال ام بيوني باسماءها ادائين كنتم صادقين وقال النبي عليه الصلاه والسلام كانت بني اسرائيل تسوسهم الانبياء ثم كلما خلق نبي خلفه نبي متفق عليه அனைத்து புகழும் அல்லாஹுவினால் படித்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்பட விருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து எனது உயிருமில்லிய ரசூல் அவர்களை தொடர்ந்து கணியத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே முழு உலகத்தில இஸ்லாமியர்களுக்கு எதிராக எத்தனையோ போர்களும் யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன சில நேரங்களில் அதிகார போர்கள் இன்னும் சில நேர்கள் சில நேரங்களில் கலாச்சார போர் இன்னும் சில நேரங்களில் பொருளாதார போர் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் ஆயுத போர் என்று எண்ணற்ற போர்களும் யுத்தங்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆங்காங்கே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த எல்லா போர்களையும் கூட மிக பயங்கரமான ஒரு போர் ரகசியமான முறையிடம் நடந்து கொண்டிருக்குது அதுதான் இஸ்லாமியர்களை அவர்களுடைய அடிப்படை கல்வியான வகையுடைய கல்வியிலிருந்து இஸ்லாமியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக்கி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சில நொலேஜ் சில ஆக்கல்களின் மீது அவர்களுக்கு விருப்பத்தையும் அவர்களுக்கு திருத்தத்தையும் ஏற்படுத்தி முஸ்லீம்களை முஸ்லிம்களுடைய அடிப்படை வகையுடைய கல்வியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக்கி கொண்டிருக்கின்றார் வேளாண் பெரியார்களே சகோதரர்களே உலகத்துல நொலேஜ் அறிவு என்றால் அது வகையுடைய நொலேஜ் தான் அது அல்லாத மற்றவைகள் சில ஆற்றல்கள் சில திறமைகள் யார் யார் எந்தெந்த துறையிலே விருப்பம் இருக்குகின்றதோ அவர்கள் அந்த துறையிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்வார்கள் அந்த துறையிலே உள்ள அநேகமான விடயங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது ஆனால் வகையுடைய அறிவு இருக்கதை படித்து கொடுத்தது வகையை அல்லாஹூ நேரடியாக நபிமார்களுக்கும் படித்து கொடுத்திருக்கின்றான் அதனால வகையில எந்த வகையான மாற்றமும் ஏற்பட முடியாது வகையுடைய முடிவு இருக்கதே அந்த முடிவுல எந்த வகையான மாற்றமும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஏற்பட முடியாது மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால இருந்தோ சட்டம் இந்த காலத்தில் பொருந்தாது என்று மக்கள் கூறுகின்றார்கள் வருடங்களுக்கு முன்னால மனிதன் குரங்கிலிருந்து தான் உருவான அந்த சார்வின் என்று அவருடைய பெரிய ஒரு தத்துவம் இருந்தது பல வருட காலமாக மக்கள் அதை ஏற்றுக் ஆனால் இப்பொழுது டிஎன்ஏ அந்த டெஸ்டின் மூலமாக கூறுகின்றார்கள் இல்ல மனிதனுடைய அணு மனிதனுடைய அணு வித்தியாசம் குரங்கினுடைய அணு வித்தியாசம் அதனால மனிதன் குரங்கிலிருந்து உருவாக்கி இருக்க முடியாது என்று அவருடைய கருத்தை இப்பொழுது உள்ளவர்கள் வாபஸ் வாங்குகின்றார் சகோதரர்களே அதனால மனிதர்களால் உருவாக்கப்பட்ட யாப்புகளாக இருக்கலாம் சட்டங்களாக இருக்கலாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட யாப்புகளாக இருக்கலாம் சட்டங்களாக இருக்கலாம் காலத்திற்கு காலம் அவைகள் மாறலாம் ஆனால் அல்லாஹூஸ் பானகுவத்தால அவனால் இயக்கப்பட்ட சட்டம் அவனால் பொருந்த கூடியது மேலான அதனால முதலாவது வகையுடைய அடிப்படையை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹூஸ் பானகுவத்தால இந்த வகையை அவனுடைய நெருக்கமான அடியார்களாகிய நதிமார்களுக்கும் ரசூமார்களுக்கும் அல்லாஹே படித்து கொடுத்தான் கொ பல இடங்களில் நான் பார்க்கலாம் சலாப்பு அவர்களுக்கு படித்து கொடுத்தது யாரு அல்ல உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுடைய பெயர்களை சலாப்பு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அல்லா பல நபிமார்களுக்கு பல வகையான விடயங்களை படித்து கொடுத்தது அல்லா அவர்களுக்கு அறிவையும் அவர்களுக்கு அந்த இரண்டு பேர்களை பற்றியும் அலைகள் அந்த இரண்டு பேர்களை பற்றி கூறி கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் கூறுகள் தான் அந்த இரண்டு பேர்களுக்கு நாம் அறிவையும் படித்து கொடுத்தோம் சீர்படிக்கூடிய அந்த சட்ட கலையையும் நாமே படித்து கொடுத்தோம் அவர்களுடைய அறியாத பல உடையங்களை நானே உங்களுக்கு படித்து தந்தேன் அதனால வகையின் மூலமாக அல்லா நபிமார்களுக்கு படித்துக் கொடுத்தான் ரசுமார்களுக்கு படித்து கொடுத்தான் வெறும் வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல அல்லது கொடுக்கல்வாங்கல் வியாபாரம் சம்பந்தமான விடயங்கள் மாத்திரம் அல்ல உலகத்தில மனிதன் பிறன்களிலிருந்து மனநிற்கு அவனுக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அந்த அநேகமான விடயங்களை அல்லாஹும் சுகானுவதால நதிமார்களுக்கு வகையின் மூலமாக படித்து கொடுத்ததனால நதிமார்கள் என்பவர்கள் வெறும் வணக்கங்களுக்கு வழிபாடுகளுக்கு மாற்றம் மாத்திரம் முன்மாதிரியாக இருக்கவில்லை உலகத்துடைய பெரும் பெரும் ஆட்சியாளர்களாக நபிமார்களாக இருந்தால் நாம் இதை சொல்ல வருகிறோம் என்றால் சமீப காலத்தில் ஒரு சின்ன கருத்து உலமாக்கள் மகிரசாக்களை பார்த்துக் கொள்ளட்டும் உலமாக்கள் மசிதிகளை பார்த்து கொள்ளட்டும் இவர்கள் அரசியல் ஈடுபட முடியாது அதற்கு வேறு இன்டெலக்சுவல் இருக்கிறார்கள் அவர்களால் தான் அதில் ஈடுபடலாம் அவர்களால் தான் அதிலே கருத்துக்களை சொல்லலாம் இவர்கள் மசித்களுக்கும் மதரசாக்களுக்கும் மத்தவர்களையும் இவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் எங்கள்கிட்ட விடுங்கள் நாங்கள் இன்டலெக்சுவல் நாங்கள் சார்ந்தவர்கள் நாங்கள் பட்டதாரிகள் இவைகளை நாம் கவனித்துக் கொள்கின்றோம் என்று ஒரு சிலர் கூறுவதை சில நேரங்கள் நாம் கேட்கலாம் ஆனால் மனு ஆட்சி செய்தது யார் நபிமா புகாரியில முஸ்லீம்களை வரக்கூடிய மிக தெளிவான அதிர் ஒரு நபி மரணித்து விட்டால் அந்த இடத்திற்கு இன்னும் ஒரு நபி வருவார் முழு உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் நான்கு பேர் அதில் இரண்டு பேர்கள் இஸ்லாமியர்கள் அந்த இரண்டு பேர்களுமே முஸ்லிம் பிளஸ் நபி ஒன்றித் துல் நபி மாத்திரம் அவர்கள் இன்டீரியராக இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய காலத்தில வாழ்ந்த அந்த மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர்களின் மூலமாக பயங்கரமான பிரச்சனை அந்த நேரத்துல தான் அந்த ஊரு மக்கள் வந்து அவர்கள்ட்ட வந்து முறை பாதி செய்தார் கமுசி எடுத்து பாருங்கள் காரோயல் கர்ணை இன்னையோ ஜோஜ மு ஜூ என்று சொல்லக்கூடிய பிரிவினர்கள் மிகப்பெரிய குழப்பங்களை பண்ணிக் கொண்டிருக்கின்றனர் தழுகின்றோம் எங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு தடுப்பு சோறை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி அல்லா அந்த வரலாறு குறிப்பிடுகின்றான் அதற்கு பின்னால் இவர்கள் இரும்பு பாலங்களை கொண்டு சொல்லி அதற்கு பின்னால் நெருப்பை மூட்டி அந்த இரும்பையும் செம்பையும் அதை உருக்கி இரண்டு மலைகளுக்கு மத்தியிட மிக பிரமாண்டமான இரண்டு மலைகள் அந்த மலைகளுக்கு உள்ளே அவர்களை ஆக்கி வெளியிலே பெரிய ஒரு தாப்பையை கட்டியதாக பொறான் கூறுகின்றது அழகி சலாத்து அவர்கள் நதி மாத்திரம் அல்ல அவர்கள் மிகப்பெரிய சிவில் இன்ஜினியராக அந்த இன்ஜினியரிங் கலையை அவர்கள் யாரிடமிருந்து படித்தார்கள் அதர சுரைமான அலேத்துவம் இரண்டாவது முழு உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் இவர்களுக்கு நிகராக யாரும் இருந்திருக்க முடியாது உலகத்து ஆட்சியாளர்கள் வேணுணைந்தால் வெறும் மனிதர்களை மாத்திரம் அல்ல ஜி மைய அல்லாவுடைய அனுமதியை கொண்டு இவர்களுக்கு முன்னாலே ஜிங்கல் கூட வேலை செய்வார்கள் அந்த ஜிங்களை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் மனிதர்கள் ஜிங்கள் இவர்களுக்கல்ல காற்றை ஒட்டப்படுத்திக் கொடுத்திருந்தான் மலைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் பறவைகளுடைய கூட இவர்களுக்கு தெரியும் உலகத்தில் பலர்களுக்கு பல பாஷைகள் ஆனால் மனிதர்கள் பேசுகிற பாஷை மாத்திரம் தான் தெரியும் ஆனால் பாஷை அதில் அவர்களுக்கு கற்று தந்ததாக அதர சுலைமான் சலாசுசலாம் கூறுகின்றார்கள் மனிதர்களுடைய பாஷையை விலங்கிக் கொள்ளலாம் படித்துக் கொள்ளலாம் அதனையும் நாங்கள் பார்க்கலாம் அந்த ஆங்கிலத்துடைய மோகம் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டு வருது ஒரு சிலர் நினைக்கிறாங்க இங்கிலீஷ் இங்கிலாந்து அந்த மாதிரி நினைக்கல்ல ஆங்கிலத்தை விட வேற வேற பாஷையை சேர்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை முழு உலகத்தில் அதிகமாக இருக்குது அது ஒரு பாஷ தெரிந்தால் நல்லது நாம் அதை எதிர்க்கவோ அல்லது சரியில்லை என்றோ சொல்ல வரல்ல மே சேரத்துல கொஞ்சம் அமெரிக்காவுல அல்லது கனடாவுல நம்முடைய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் அங்க வீட்டிலிருந்து வெளியில வந்து தட்டிப்பட்டு முட்டி குடித்தாலும் ஆங்கிலம் தான் கனவுல புள்ள ஏதாவது உடறினாலும் ஆங்கிலத்தில தான் உணருவாங்க ஆனா வீட்டுல உமாவும் பாப்பாவும் அங்கேயும் ஆங்கிலத்தை தான் படிச்சு கொடுக்கற பேசுற அப்பாவோட ஒரு வார்த்தை பெருமைக்கு வேற ஒன்றும் எங்களை பிள்ளைக்கு ஆங்கிலம் மாத்திரம்தான் தெரியும் அந்த அப்பாவோட கொஞ்சம் கொஞ்சிறேன் இல்லையா அந்த உம்மாவோட கொஞ்சம் பேசுறேன் இல்லையா அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அதனால நாங்க எதையும் சொல்ல வருகிறோம் என்றால் விட்டுக்குள்ள நம்முடைய தாய் பாஷ சிங்கள பேசலாம் அதன் மூலம் அவர்களுக்கு அதை படித்து கொடுக்கலாம் என்றால் அவர்களுக்கு அப்படி என்றால் நம்பிமார்கள் முழு உலகத்தை ஆட்சி செய்த நான்கு பேர்களை இரண்டு பேர்கள் நம்பிமார்கள் இரண்டு பேர்கள் மிக முக்கியமான ரசூமார்களாக இருந்திருக்கிறார் ஏன் எங்கள தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லோ அழைந்த இன்று வரைக்கும் நாம் பெருமையாக கூறுகின்றோம் என்ன எங்களை நபி உம்மி நதி உம்மி எழுதவும் வாசிக்கவும் தெரியாது எத வா இன்று உலகம் பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் செய்த சாதனைகள் அவர்கள் செய்த பலவிதமான விடயங்களை இன்று வரைக்கும் உலகத்தில் உள்ள மாற்றம் மதத்தவர்களால கூட மறக்கவோ மறுக்கவோ முடியாத அளவுக்கு செய்தார்கள் எதன் மூலம் Ta'ala உலகத்திலிருந்து எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன அந்த பல்கலைக்கழகங்களில் கற்பிக்க கூடிய கலைகளை உலகத்திற்கு உருவாக்கி தந்தவர்கள் யாரு மெடிசின் ரொம்ப வேகமாக பேசப்படுது அந்த வைத்திய கலைய மெடிசின் கலையை உலகத்திற்கு உருவாக்கியவர் யாரு அல்லாம இபுல் ஹுசீனா ரஹமத்துல்ல அவர்களால் அவர்கள் வைத்தியர்களுடைய தந்தை என்று கூறுவார்கள் அவர்களால் எழுதப்பட்ட அல் கானூல் அல் செனல் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் உலகத்துல பல நூறு வருடங்கள் பல பல்கலைக்கழகங்களில் இந்த மருத்துவ துறையில் படித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் தான் மருத்துவர்கள் அந்த மருத்துவத்தை படித்து முடித்ததற்கு பின்னால் சத்திய பிரமாணம் எடுப்பார்கள் அதற்கு ஒன்று செய்தது அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிகமான இடங்களில் இங்கு வரைக்கும் வைத்தியர்கள் அமைத்து தான் சத்திய செய்கிறார்கள் அப்ப வைத்திய கலையை உலகத்திற்கு தந்தவர்கள் யாரு இபு சீனா ரஹமதுல்லேகே இப்பொழுது அறுவை சிகிச்சை முறை வந்திருக்கின்றது அறிமுகம் செய்தவர் சொல்லப்படும் அதாவது நவீன அறுவை சிகிச்சை முறையை உருவாக்கியதற்கு தந்தை அப்துல் காசி அம்ம சொல்லியாளே சருத்திர துறையில் இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான் இவர்கள் அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்று எழுதியிருக்கின்ற உலகத்தில் கணிதங்கள் எங்கெங்கு படித்து தொடுக்கப்படுகின்றனவோ அவைகள் அனைத்திற்கும் ஆரம்ப ஆணியாக இருந்தவர்கள் யாரு முகம்மதி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் கெமிஸ்ட்ரி அவர்கள் சகோதரர்களே ஜியோகிரபி புவியல் அதை அறிமுகம் செய்ததோடு மட்டுமல்ல முத முதல்ல உலகத்துடைய வரைபடத்தை வரைந்தவர் யார் இமாம் இதுலி சென்று சொல்லக்கூடியவர்கள் இவ்வாறு நாங்கள் பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் உலகத்திலே இந்த பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன கலைகள் படித்துக் கொடுக்கப்படுகின்றனவோ அந்த கலைகளை உருவாக்கியவர்கள் அதை தொகுத்தவர்கள் அதை கட்டி காத்தவர்கள் அதற்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து தந்தவர்கள் இஸ்லாமியர்கள் அந்த இஸ்லாமியர்களுடைய கல்வியை படித்தோனும் அந்த இஸ்லாமியர்களுடைய ஆட்சி முறையை படித்தோனும் என்று ஒரு காலகட்டத்தில் இப்பையினுடைய கூர்த்துவாவுடைய அந்த நகரம் என்று சொல்ல கல்லூரி ஈஜிப்துடைய அலெக்சாண்டிரியாவில் இருந்த மிக பிரபலமான ஒரு கல்லூரிக்கு முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல யூதர்கள் ஒரு சில ஆண்கள் செய்து வருவார்கள் ஏன் தங்களை முஸ்லீம்களை போன்று காட்சி அளித்து கொண்டு ஏதாவது சில நேரத்துல எங்களை கண்டுவிடக் கூடாது என்பதற்காக சில அண்டர் ஹர்னா செய்து கொண்டு அந்த மாதிரியான அந்த கல்லூரிகளுக்கு வந்து சில நேரங்களில் அவர்களுடைய கைகளில் இஸ்லாமிய பேருகளை பச்சை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏன் இங்கே நாம் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்தவர்கள் யாரு இஸ்லாமிய அறிஞர்களும் இஸ்லாமிய அரசியல்வாதிகளும் ிய அரசியல்வாதிகள் அரசியல் செய்த எதூலம் என்றால் இந்த வகையுடைய அறிவு அண்ணா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துடைய வைத்து ஒவ்வொரு காலத்தில வேற வேற கீழ் ஆற்றல்கள் திறமைகள் தேவைப்பட்டது அதை அந்தந்த காலத்துல தேவைப்பட்ட அளவுக்கு அவர்கள் படித்தார்கள் அதிலேயும் பாண்டித்தியம் பெற்றிருந்தார்கள் என்ற உண்மையை நாம் மறுக்கவும் முடியாது ஆனால் நாம் பார்க்கலாம் இஸ்லாமிய அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு நீதமாக நேர்மையாக உண்மையான முறையில அரசியல் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நிகராக நாம் யாரையும் நிறுத்த முடியாது அவர்கள் நபிமார்களாக இருக்கலாம் அதற்கு வந்தவர்களை நாங்கள் பார்க்கலாம் உமையாக்களுடைய ஆட்சி காலம் பெரிய அப்துல் அசீத் ரஹே இந்த உண்மையான பேரிதலான ஒரு ஆட்சியாளர் என்றார் சுலைமான் அப்துல் மலிக் அவருடைய மச்சான் ரெண்டு பேர்களும் ஒரு தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இடையிலே சுலைமான் மச்சான் அப்துல் அசீதை பார்த்து சொன்னார்கள் பொய் சொல்றீங்க குப்படுத்தும் பொ அனுமதி இல்லை என்று நான் தெரிந்தேனோ அன்றைய தினத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒரு புரிசம் நினைவு கிடையாது யாருமண்து அதிமதுல்ல யாரே அப்படி என்றால் எப்படியான நீதமான நேர்மையான அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு அறிவிப்பு செய்யப்படும் ஐநல் காலிமூன் கடலாளிகள் எங்க ஐநல் நாட்டியமும் திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் பணம் இல்லாமல் முடிக்காமல் இருக்கிறவர்கள் வாங்க உங்களுடைய திருமணத்திற்கு தேவையான பணத்தை நாம் தருகின்றோம் அவர்களுடைய காலத்துல ஒரு சிலர் கருத்தர் பணத்தை கொடுத்து அனுப்புவார்கள் உலகத்தில் எந்தெந்த மூலையில இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த தக்காத்தை கொண்டு போய் விநியோகித்து விட்டு வாருங்கள் என்று சில நேரங்களில் திரும்ப வந்து கூறுவார்கள் புகாரில கூட வந்திருக்கின்றது வந்து கூறுவார்கள் நாம் காலை முதல் மாலை வரைக்கும் அந்த கிராமத்தில் சுற்றித் யார் முன்பித்து சில பேர் நேற்று வந்திருந்தால் நான் அதை எடுத்திருப்பேன் இந்த எடுப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை அல்லா இன்னை சீமான ஆகிவிட்டான் இதுதான் நேர்மையான ஆட்சி இதுதான் உண்மையான ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சி அல்லாவை பயந்து அல்லாவுக்கு அல்லா செல்வத்தை நாடுகள் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள்கிட்ட அந்த பவர் இந்த பவர் அதெல்லாம் இருக்குது என்று அவர்களுடைய கடனை பார்த்தோம் கணக்கில் கடன் அந்த நாட்டில் உள்ள பார்த்த பட ஆயிரம் அந்த நாட்டில் உள்ள ஜப்ளை பல லட்சம் அந்த நாடுகளிலே உள்ள டிரஸ் அதாவது மன அழுத்தம் காரணமாக சூசைட் பண்றவங்க பல ஆயிரம் அது ஜப்பானாக இருக்கலாம் சுவிட்சர்லாந்தாக இருக்கலாம் அன்பிற்குரிய கனவாங்கரே சகோதரர்களே அதனால எத்தனையோ அதாவது அரசியல் சாணக்கியத்தை படித்தவர்கள் பொருளாதார விற்பனர்களாக இருப்பார்கள் எந்த நாட்டிலேயும் அந்த நாட்டில் கடன் இல்லாத நாடாக அந்த நாட்டுல ஜோகேஷ் இல்லாத நாடாக அந்த நாட்டுலேடாக இருப்பார்கள் நேர்மையான முறையிலே ஆட்சி செய்தார் அல்லாஹூ சுட்சியை தொடுத்தான் அதற்கு பின்னால் அப்பாசியுடைய ஆட்சி காலம் ஹலிஃபா ஹாரூன் கஷீர் ரஹமதுல்லாஹாலேகே அவர்களும் பெரிய ஒரு அறிஞர் ஒரு நாள் பார்க்கிறார்கள் மேகம் மது கொண்டிருக்கு பொழிய வைப்பதற்கு மேகத்தை பார்த்து கூறுகின்றார்கள் ஐ து சேதி உனக்கு எங்க விருப்பமோ அங்க போய் நீ மழையை பொழியலாம் நீ எங்க மழையை பொழிந்தாலும் அதனால் வரக்கூடிய லாபம் என்னுடைய ஆட்சிக்கு கீழான அந்த அளவுக்கு வியாபித்திருந்தது பல இடங்களுக்கு பறந்து இருந்தது மன்னர்களுடைய ஆட்சி காலம் ஆலம் ஜீர் அவர்களுடைய பெயர் ஔரங்கஜி பிரஹமதுல்லாஹை அலையே அவர்களுக்கு ஏன் ஆலம் என்று ஒன்றது ஆலம் என்றால் உலகை வெல்ல வந்தவர் உலகத்துடைய ஆட்சியாளர்களில் இந்த அவுரன் கசீப் ரஹ்மஹ் அவர்களுக்கு நிகராக யாரும் இருந்திருக்க முடியாது அவர் வெறும் ஆட்சியாளர் மாத்திரம் அல்ல இந்தியாவுடைய முஃப்தி இந்தியாவுடைய இந்து வரைக்கும் அவருடைய பத்தாவா ஆலம் கீழ் என்ற அந்த பத்துவா கிட்ட அவர் ஒரு வகையில் ஆட்சியாளர் மறுமுடையில மிகப்பெரிய முஃப்தியாக இருந்தார் அவருடைய காலத்தில்தான் இந்தியாவுடைய ஜிடிபி உள்நாட்டு வெளிவந்த ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய ஒரு ரூபா நூறு யூஎஸ் டொலருக்கு சரிசமம் ஒரு ரூபா நூறு அமெரிக்க டொலருக்கு சரிசமமாக இருந்த அளவுல அந்த அளவுக்கு அவர்கள் பொருளாதாரத்தை முன்னேற்கவில்லையா அவர்கள் ஆணி அவர்கள் முக்தி மறுமுடியில் ஆட்சிக்கு தேவையான அந்த எல்லா்கள் அந்த ஆற்றல்களை அவர்கள் வளர்த்திருந்தார்கள் அன்றிற்குரிய கனவான்களே சகோதரர்களே இப்படியே பார்த்தோம் என்றால் கடந்த ஆயிரத்தி முன்னூறு வருஷமாக அரசியலிலேயும் அறிவியலிலேயும் பறந்தவர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அவர்களுடைய புத்தகங்களை இந்து வரைக்கும் மக்கள் தேடி தேடி படித்துகின்றார்கள் அவர்களுடைய சரித்திர மிக தேர்ச்சி பெற்றவர்கள் சரித்திர கலையில ஹிஸ்டரியில அவர்கள் தாரீக் இபுன் ஹசூன் என்று அரபில் ஒரு கித்தாபை எழுதியிருக்கின்றார்கள் அது சமீபத்தில்தான் ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டது கூறுகின்றார்ந்த அறுநூறு வருஷமாக முஸ்லிம்கள் இது போன்ற புத்தகங்களை நமக்கு காட்டாமல் நம்மை ஏமாற்றி விட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் யூ கே யிலுள்ள கேன்பிரிட் யூனிவர்சிட்டி மோடிஜி என்று சொல்லக்கூடிய உளவியல் ஒரு துறை இருக்குது அதுல கிருஷ்டியல்ல முதலாவது வைத்திருக்கிற முதல் முதலாவது மரணத்துடைய பாடத்திட்டத்துல இன்னும் கத்தாரி ரக்மசு அணைகி அவர்களுடைய புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்குது இப்போது நமக்கு சொல்லிக் கொண்டே போகலாம் கடந்த காலங்களில் இஸ்லாமிய அறிஞர்கள் ஆட்சியாக இருக்கலாம் அறிவியலாக இருக்கலாம் இந்த ரெண்டும் நம்முடைய கைகள்ல தான் இருந்தது இப்பொழுது நம்முடைய எதிரிகள் பார்க்கிறார்கள் ஆட்சியையும் நாங்கள் எடுக்கோணும் அறிவையும் கல்வியையும் நாங்கள் எடுக்கணும் இதற்கு இந்தியாவுடைய ஆங்கிலேயர்கள் இந்தியாவை பிடித்து ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்துல யூகேவிலிருந்து விசேஷமான ஒரு குறுப்பை ஆராய்ச்சியாளர்களை வரவழைத்து பல வருஷ காலம் ஆராய்ச்சி செய்து அதற்கு பின்னால் ஆயிரத்தி எட்நூத்தி சொட்சத்துல ஒரு முடிவை கொடுக்குகின்றார்கள் இந்த இரண்டையும் நாம் பறிக்கணுமென்றா முதல்ல இவர்களுடைய கல்வி முறையை மாற்றோமோ எவ்வளோ கல்வியில் எப்படி இருக்குது அவர்கள் பலபலம் ஆராய்ச்சி செய்து முடிவு கூறுகின்றார்கள் இவர்களுடைய கல்வியிலும் முதலாவது அல்லாவுக்கு வழிபடும் அண்ணாவுக்கு கட்டுப்படணும் ஆசிரியர்கள் எதையும் சொன்னாலும் தன்னமூடி கொண்டு ஏற்றுக் கொள்ளணும் எங்கடீதா தானே அல்லா சொல்லிவிட்டால் அதில் எதிர்க்கெழுது கேட்கலா இவர்கள் கூறுகின்றார்கள் மாணவர்களுக்கு கருத்து சொல்ல பிரீதம் வேணும் இவர்களுடைய கல்வியில முழுக்க முழுக்க பொருந்தாது மாணவர்களுக்கு வெளியிட சொல்லணும் ரெண்டாவது இவர்கள் நவீடைய வாழ்க்கையை தான் முழுமையாக பின்பற்றுகின்றார்கள் இதுவும் இந்த காலத்திற்கு தடை வராது நாங்கள் கொஞ்சம் இந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றோனும் மிக நீண்ட ஒரு ஆய்வு நான் ரொம்ப சுருக்கமாக கூறுகின்றேன் இறுதியில அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த முறையை மாற்றணும் அன்றா அவர்களாகவே புதிய கல்வி முறை என்று உருவாக்குகின்றனர் அடிப்படை என்ன முஸ்லிங்கள வகையுடைய கல்வியிலிருந்து அவர்களுடைய ஆட்சி காலம் அந்த காலத்தில் அவர்கள் எதிர்க்கின்றார்கள் உரமாக்கலும் எதிர்க்குகின்றார்கள் கடைசியில மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஏற்படுகின்றது அந்த யுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர் லால் பகதூர் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளின் கடைசியில் அவர்களும் இருந்ததனால அந்த யுத்தத்திலே கடத்துகின்றால் நேருமாவுக்கு ஒரு அரசியமாக செல்கின்றார் அந்த நேரத்தில் இந்த லால் பகதூர் ஷா என்ற ஆளும் உடைய கபருக்கு போய் நின்று கொண்டு கூடியிருந்தவர்கள்ட்ட கூறுகின்றார் ஒரு இந்திய புரட்சியாளர் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு இந்திய புரட்சியாளர் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றார் இவருடைய கபருடைய மண்ணை மீண்டும் இந்தியாவிலே கொண்டு போய் தூவ என் நாடுகின்றது என்று அந்த ஜவஹர்லால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இப்படியான உலகும் அதை எதிர்த்தார்கள் ஆனால் காலப்போக்கில் அவர்களுடைய அந்த திட்டம் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்கள் உனக்கு வேணுமட்டிக்கொள்ளுங்க ஆரம்ப காலத்தில் அந்த பக்துகா உள்ள அலெக்சாண்ட்ரியா உள்ள அங்க பைத்துமா எந்த அரபிக் கல்லூரியாக இருந்தாலும் எல்லாம் சேர்ந்திருக்காங்க அங்கே மெத்தமெட்டிக்ஸ் இருந்தது ஜியக்ராபி இருந்தது பிசிக்ஸ் இருந்தது இங்கு பல்கலைக்கழகங்கள் என்னென்ன படித்துக் கொடுக்கப்படுகின்றனவோ அவைகள் அனைத்தையும் மையமாக வைத்து படித்து கொடுக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி எட்நூறுகளுக்கு பின்னால ஷரேஹாவுக்கு நீங்க மதரசா ஆக்கிக் கொள்ளுங்க எங்களுடைய இதுக்கு நாங்கள் இது ஆக்கிக் கொள்கின்றோம் என்று உருவாக்கினதுனால ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோட இஸ்லாமியர்களுடைய கை இஸ்லாமியர்களுடைய கைகள் இருந்த அதிகாரம் முஸ்லிம்களுக்கு என்னென்ன இருந்ததோ கடந்த ஆயிரத்தி முன்னூறு வருடமாக அனைத்தையும் நூறு வருடத்தில் நாங்கள் இழந்து விட்டோம் எந்த அளவுக்கு பறந்த அந்த இந்தியாவுடன் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதே கஷ்டம் ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய கையில மாமிஷத்தை வைத்துக் கொண்டிருப்பதற்காக மிருகத்தை கொண்டு அவன் விரட்டி விரட்டி அடிக்கப்படுகின்றான் மிருகத்தை மதிக்கின்றார்கள் மனிதனை மதிக்கிறான் சகோக்களை எட்நூறு வருடம் முழு இந்தியாவை ஆட்சி செய்தார்கள் ஆனால் இன்று எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய நிலைமை மாறிவிட்டது ஏன் மாறியது அல்லாஹ் பாதுகாப்பும் அவர்களை மாதிரி நம்முடைய ஒரு சிலரும் அறிவு கல்வி நாம் அதை படிக்க வேண்டாம் என்று கூறல பல்கலைக்கழகத்துடைய யூனிவர்சிட்டியுடைய கல்லூரிகளுடைய இந்த காலத்துல என்னென்ன டெக்னாலஜியா மீடியாவா அனைத்தையும் நாம் படிக்கலாம் ஆனால் நம்முடைய அடிப்படை வகை நம்முடைய ஆணி வேற இருக்கக்கூடிய வகையுடைய அந்த கல்வியை மையமாக வைத்து அதை முன்னான வைத்து அதனுடன் செயல் தீவை படித்தோம் எப்படி கடந்த ஆயிரத்தி முன்னூறு வருஷமாக இஸ்லாமியர்கள் எப்படி கொடிகட்டி பறந்தார்களோ ஆட்சியின் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக வளங்களின் மூலமாக கண்ணியத்தின் மூலமாக இருந்தார்களோ அதை இன்ஷா அல்லா மீண்டும் நாம் பெற்றுக் எதிர்த்து பேசுகின்றார்கள் ஹதீஸையே எதிர்த்து பேசுகின்றார்கள் குரான்ல வந்திருக்கும் ஆனா எங்க நாட்டுக்கு பொருத்தம் இல்ல எங்கட ஊருக்கு பொருத்தம் இல்ல இந்த காலத்திற்கு பொருத்தம் இல்ல யாராவது வகையை எதிர்த்தால் அவனுடைய புத்தியை அல்லா பேதரிக்க செய்து விடுவான் எந்த அளவுக்குள்ளவர்களே கடைசி காலத்துல அவனுடைய பேச்சை பார்த்து சிரிக்காமல் அவன் மரணிக்க மாட்டான் எதிராக ஷரியாவுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய முடிவு ரொம்ப மோசமாக இருக்குது சில வருடங்களுக்கு முன்னால ஆபிரிக்கா கண்டத்தில் உள்ள செல்வம் செழிப்பான நல்ல வசதியான ஒரு இஸ்லாமிய நாடு அந்த நாட்டுடைய தலைவர் அப்படி செய்திருக்க கூடாது அந்த நாட்டுடைய மக்களே அந்த இழுத்து கொண்டு வந்து அவர்கள் அவர் கொரானுக்கு எதிராக கிரீன் புக் என்று அறிமுகம் செய்தார் கொரான் அது சகாபாக்களுடைய காலத்திற்கு சரி நிகழ காலத்துக்கு பொருந்தாது என்று கிரீன் புக் உண்டை அறிமுகம் செய்தார் அதனால அல்லாஹ் அவரை மேல்லை ஒரு நபி என்று வாதித்து அதற்காகவே பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்கி நாட்களையும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் அவருடைய தொழில அவருடைய வபாச்சை அல்லாஹ் தொழிலை ஏற்படுத்தினான் இவ்வாறு நிறைய எங்களுக்கு சொல்லலாம் யார் யார் உலகத்தில் அவருடைய பேச்சாற்றலால எழுத்தாற்றலால வேற ஏதாவது ஆக்கல்களால கொரானுக்கு எதிராக பேசலாம் அவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கொஞ்சம் கால மக்களுக்கு முன்னால கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்தாலும் மரணிப்பதற்கு முன்னாலே உலகத்தில் அல்லாஹ் அவர்களை கேவடப்படுத்தி விடுவான் மேலாங்க பெரியார்களே அன்பிற்குரிய மனவாங்கரே சகோதரர்களே அதனால மதரசால உள்ளவர்களும் மற்ற என்னென்ன இருக்கிறோ அதை அவர்களும் படிக்க வேண்டும் மற்ற கலைகளில் யார் யார் ஈடுபட்டு படிக்கணும் அடிப்படை வகையுடைய அந்த கருதி கொரான என்ன சொல்லப்படுதல் லோவை பற்றி கொரான மெடிசினை பற்றி என்ன சொல்லப்படுது அதை நாங்கள் படிக்க படிக்க அது வட்டார ஊட்டாக வந்து கொண்டே இருக்கும் அதிலையும் நாங்கள் ஒரு பெலன்ஸ் பண்ணி ஒரு முன்மாதிரியான சமூகமாக நாங்க வாழலாம் நாங்க வகையை விட்டு விட்டோம் முண்டா மதத்தவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விடும் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் எந்த அடிப்படையில அறிவிலும் ஆட்சியிலும் அவர்கள் இருந்திலேயும் ஈடுபட்டார்களோ அதே அடிப்படையில நாங்கள் ஈடுபட்டோம் என்றா எதிர்காலத்துல வரக்கூடிய ஜெனரேஷனையாவது பாதுகாக்கலாம் மாற்றமாக வாய படிச்சு கொடுக்கல்ல சரியாக படிச்சு கொடுக்கல்ல இந்த மத்த மத்தியல்ல மட்டும் அவர்கள் நாங்கள் ஈடுபடுத்தினோம் என்றா அல்ல பாதுகாக்கணும் எதிர்காலத்தில் அவர்கள் மாறிவிடுவார்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிற பல மாணவ மாணவிகள் அவர்களுக்கு மரக்கம் மதம் விருப்பம் இல்ல அநேகமானவர்கள் என்று நாஸ்திகர் கொள்கையின் பக்கம் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து நம்முடைய ஜெனரேஷனை தொடரக்கூடிய சந்ததிகளை பாதுகாக்கணும் என்றா சரி சமமாக அதிலையும் ஈடுபடுத்துவோம் கூடுதலாக முக்கியத்துவம் அல்லா எங்கள் எல்லோருடைய பாவுடைய மன்னிப்பாயாக பெற்றோர்களுடைய பாவுடைய மன்னிப்பாயாக மணிமக்களுடைய பாவுடைய மன்னிப்பாயாக உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவுடை மன்னிப்பாயாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி திடீருடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு நீ செய்வாயாக நாட்களுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக நீதமான நேர்மையான நல்ல ஆட்சியாளர்களை கொண்டு வருவாயாக அச்ச அச்சமத்த பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக இந்த நாட்களே வாழக்கூடிய எல்லா மத மக்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக நம் அனைவர்களுக்கும் ஜன்னசல் பெதோ என்ற துவக்கத்தை தந்து விள்வாயாக ஆமி ஆமிழாலும் مراهمين والحمد لله رب العالمين